25 அவர்கள் மனிதர்கள் வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹோ என்று வேறு யாரும் இல்லை முகமது அல்லாஹுவின் தூதர் என்று உறுதியாக நம்பி தொழுகை நிலைநிறுத்தி ஜக்காத்தம் கொடுக்கும் வரை அவர்களுடன் போர் புரிய வேண்டும் என்று நான் கட்டளையிடப்பட்டுள்ளேன் இவற்றை அவர்கள் செய்துவிடுவார்களானால் தமது உயிர் உடைமைகளை என்னிடம் இருந்து பாதுகாத்துக் கொள்வார்கள் இஸ்லாத்தின் வேறு உரிமைகளில் அவர்கள் வரம்பு மீறினாலே தவிர மேலும் அவர்களின் விசாரணை இறைவனிடமே உள்ளது இதை அப்துல்லாஹின் உமர் ரலியல்லாஹ் அவர்கள் அறிவிக்கின்றார்கள்